வாங மே மனசி मे மனோ மே வாசி பிரித்தவிசீ அனேராம் த ருதம் வத்தியம் வன்மாவ் வரம விஷா சாந்தி ஹரி ஓ ீருோ மூன்ல ஒன் ஹோயத் வயமுஸ்மே ஹத்தர ஆ பசிய சப்தம் சணோோம் வயோ ஏனவா சாதுவாது அஸ்வாதுச்ச விஜானா விஜானாதி ஓகே இப்போ நம்ம முக்கியமான டாபிக் உள்ள நுடைஞ்சுட்டு இருக்கோம் சோ இந்த ஆத்மா கடைசி இந்த சாப்டர் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ஏ ஆத்ம விசாரகா செல்ஃப் என்கொயரி இந்த செல்ஃப் என்கொரி எதுக்கு விச்சாரம் எதுக்கு போன போன வகுப்புல என்ன சொன்ன யாரு இந்த விச்சாரத்துக்கு வருவாங்கன்னு சொன்னேன் சோ பிராமணாக வருவாங்க பிராமணகா யாரு அப்படின்னா சத்துவ பிரதான யாரோ அவன் வருவான் இந்த விசாரத்துக்கு எல்லா பீப்புளாலையும் வர முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்போ இங்க அப்படி செல்ஃப் என்கொயரி வரான அவன் எதுக்காக செல்ஃப் என்கொயரி பண்ணணும் ஆத்ம விசாரம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா நான் நம்மளை பத்தி என்ன அறிஞ்சு தெரிஞ்சு வச்சுருக்கேனோ அது மிஸ்கன்செப்சன் மிஸ்டேக் தவறான என்ன துரதிருஷ்டம் நமக்கு வேற ஏதாவது ஒரு விஷயத்தை தவறா தெரிஞ்சு வச்சுன்றா கூட பரவாயில்ல ஓகே ஜாகிரபி பத்தி ஹிஸ்டரியை பத்தி எனிதி தெரிஞ்சா ஓகே ஆமா இது எக்ஸாமுக்கு வந்து ஏதாவது தப்பான கொஸ்டின் படிச்சுட்டு போயிட்டு வச்சுக்கோங்களேன் அந்த பேரண்ட் டீச்சர்ஸ் எல்லாம் நம்மளை சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் உட்பட எல்லாரும் வந்து தூக்கப்படுவோம் என்ன கேள்விக்கு என்ன பதில் படிச்சுட்டு இருக்க நீ அப்படின்னு இல்லையா அது பெரிய கொல குற்ற மாதிரி எல்லாரும் வீட்டுல எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க எல்லாரும் இல்லையா நீ வந்து உன்னை பத்தி என்ன நினைச்சுட்டு இருக்க இல்லையா தப்பா நினைச்சு இப்ப உங்களை பத்தி நம்ம சாதாரணமா யாராவது நம்மளை பத்தி தப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு வச்சு விட்டுருவா விட்டுருமா சில பேர்ல பெரிய கேஸ் எல்லாம் தெரியுமா உங்க அந்த என்ன கேஸ் இருக்கிறது மான நஷ்ட வழக்கு ஓகே தன்னை பத்தி நீ அவதூறு பண்ணிவிட்டாய் அவதூறு பண்ணிட்டாய் இப்ப நீ உன்னையே நீ அவதூறு பண்ணிட்டிய ஐ எம் தைனைட்டு ஐ எம் த மார்டாலஜி செத்து போயிடுவேன் ஒரு நாள் இறந்து போயிடுவேன் ஐ எம் தமால் எதெல்லாம் இல்லையோ அப்பட்டமான பொய்ய வந்து அததான் உண்மையுன்னு நீ சொல்றைய உன்னிய மானநஸ்ட் வழக்கு யாருக்கு கிட்ட கொடுக்குறது யாரு கிட்ட கொடுக்குறதுன்னா வியாச சந்த கால தான் கொடுக்கணும் அதனால என்ன பத்தி தெரியாதா அப்படின்னா ஒரு பயோடேட்டா கொடுப்போம் நம்மளை பத்தி சோ அதுல என்ன இருக்கும் குளம் கோத்திரம் ஜடம் அதெல்லாம் வந்து வைத்தியத்துல அது வந்து கோயில கொடுத்தது பயோடேட்டா ஸ்கூல்ல இந்த ஸ்கூல்ல காலேஜில் அது கொடுக்க முடியாது இந்த குளத்துல பிறந்த இந்த இது இந்த ரிஷி பரம்பரையில பிறந்த அப்படிலாம் சொல்ல முடியாது அங்கெல்லாம் இப்ப நம்ம செக்குலர் இதுல ஏத்துக்க மாட்டான் சப்போஸ் அதை வச்சான்னு ஸ்கூல் காலேஜ்ல வச்சிருந்தானா எல்லா கிறிஸ்டின் முஸ்லீம் பையனும் வந்து அவனுடைய குளம் கோத்திரம் எல்லாம் நம்ம குளம் கோத்திரமா இருக்கும் எல்லாம் கன்வெர்ட் இந்த பஞ்சமகா யஜம் இருக்கு பஞ்சமகா யஜ்னத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த பஞ்சமா இப்படி வாங்க இந்த பக்கம் பஞ்சமகா யஜ்ஜத்துல நான் ஒரு தடவை இது பண்ணும்போது ஒரு கிறிஸ்டின் வந்திருந்தாரு அந்த ஆறு தலைமுறை இருக்கு இல்லையா ஆறு தலைமுறை சொல்லு அப்படின்னு சொல்லு மூணு தலைமுறை தானுனே அவங்க ஹிந்து அவங்க அப்பா அம்மா எல்லாம் தாத்தா பாட்டி ஓகே நான் அதை இண்டைரக்டா அப்படி கொண்டு போனேன் ஓஹோ அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்டு ஓகே ஓகே அந்த சொந்தக்காரங்களா இருக்காங்களா அப்படி மெதுவா கேட்டேன் ஆமா எல்லாரும் இந்த பக்கம் எல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி இருக்க நாங்க தான் இப்படி மாறிட்டோம் மெதுவா அவங்க வாயிலே வரவழைச்சிட்டோம் எனக்கு மாறின ஒன்னும் தப்பு கிடையாது பேரு மாத்திருக்கீங்க வந்து சுவா கும்புடலாம் நீங்க சொல்லலாம் ஐ டோன்ட் நோ ஊர் நோ அப்படி யாரும் சொல்ல வேண்ட உன்னை பத்தி கூட எனக்கு எல்லாரும் குடி சப்பாத்தி எப்படி பண்ணக்கூடாது போது மாவு மாவு எப்படி பேசிக் கொடுக்கும் போது தெரி கூட கேட்டுக்கிறது நல்லது ஓ அப்படி சொல்றா அப்படியே பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்ன சப்போஸ் அது தப்பாயிடுச்சு இது அவங்களை சார்ந்து அவங்க மேலே நம்ம பண்ணிட்டோம்னா பிரச்சனையே இருக்காது பாரு அதனால இங்க பயோடேட்டா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு பெரிய பயோடேட்டா இருக்கும் அந்த பயோடேட்டா அது ஃபால்ஸ் அப்படி சொல்றது உபநிஷத்து நீ என்னெல்லாம் உன்னை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கோம் ஏட்டு இசத அது தூக்கி தூக்கி போடணும் இவார் தான் ஆத்ம விச்சாரம் பண்ணு நீ யாரு நான் என்று அழைக்கிறதுல எத்தனையோ பேத புத்தி உனக்கு கையில வச்சுருக்க அந்த பேத புத்தி நீக்கி நீ வந்தீனா தான் அந்த பேத புத்தி நீக்கி அந்த ஆள் யாருன்றது நீ கண்டுபிடிக்கணும் நம்ம கிட்ட வந்து மூணு விதமான பேத புத்தி வச்சிருக்கோம் என்னை பத்தி பத்தி பே புத்திகத பே சேத விஜாதிய பேத புத்தி இருக்கிறதுி அதுதான் அஜ்யானம் புரிஞ்சுக்கோங்க இந்த பெருமை வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்க வேத புத்தி அஜானம் அபேதம் ஞானம் எப்ப வந்து நமக்கு வந்து பேதம் நிவர்த்தி பண்றமோ அதுதான் அபேதம் அபேதம் புதுசில் புரிஞ்சுக்கோங்க அபேதம்ன்றது ஓல்டு நாலெட் ஓகே பேதம்ன்றது இவர் தான் கன்ஃபியூஸ் நாலெட் என்றது என்ன ஏதோ ஒண்ணா புதுசா கொடுக்கிறது ஐடியா இல்லை இங்க உபநிஷத்து ஐடியா ஏதாவது உங்களுக்கு புதுசா மண்டல போட்டு தொடர்ந்து சொல்றதுக்காக இல்லை இது இது டேட்டா கலெக்ஷன் இல்லை ஓகே ஆல்ரெடி இருக்கிறத மறந்து விட்ட விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஃபால்ஸா இருக்கிறத ரிமூவ் பண்றது தான் இது ஐடியா பண்ணிட்டா இவரத தப்பானடிய நம்ம பத்தி வச்சுலாம் ரிமூவ் பண்ணிட்டா இவர்தானம் ஓகே அப்போ பேதம் நீக்கிறது தான் அபேதம் நீங்க அபேத அத்வித்தீயமா எப்பவுமே இருக்கீங்க சாந்த சிவம் சுந்தரம் அத்விதீயம் ஆத்ம சைத்தன்யம் யு ஆர் பர்மனண்ட் அது ஓகே இப்ப உபநிஷத்து வந்து ஏதாவது புதுசா பண்ணி உங்களுக்கு அதை மாதிரி கொண்டு வச்சுன்னா இன்னொன்னு புதுசா வரும் அது அதுல போயிட வேண்டியதான் நீங்க எந்த இன்ஸ்டிடியூட் போனாலும் எந்த ஆசிரமத்துக்கு போனாலும் எந்த சாது கிட்ட போனாலும் என்ன சொல்லுவாரு தத்துவமர்சி தான் சொல்றாரு கொஞ்சம் மாத்தி சொல்லமே ஏன் அசி தவு ஒரே மாதிரி என்ன சொல்றது தத்துவமர்சி அவரும் அந்த ஆசிரமத்துல தத்துவம் இந்த ஆசிரம தத்துவமர்சி சொல்ற கொஞ்சம் நம்ம கொஞ்சம் மாடரேட்டா பண்ணுவோமே ஏக்க ஒரே மாதிரி தான் சொல்ல முடியும் இந்த பயலெல்லாம் நம்ம ஊர்ல மாத்தி போடுவான்ன்றதுக்காக கரெக்ட் சிஸ்டம் பண்ணி வச்சுதான் த்ரோட்டு கண்ட்ரி எங்கயும் மாத்த முடியாது மகா வாக்கியத்தை யாரும் மாத்த முடியாது நீ ஹரே கிருஷ்ண வேணா மாத்திர ஓகே அது மந்திரமே கிடையாது ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே இது மந்திரம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே அமந்திரம் இன்னொன்று சொல்லாம் அது இங்க சொல்ல வேண்டாம் ஓகே அப்போ எல்லா விதமான பேதங்களை நீக்குவது எதுவோ அதுதான் இங்க ஞானம் அப்படி சொல்றது அப்ப சஜா இந்த ஸ்வகத சஜாத்திய விஜாத்திய பேத அது என்னன்றத நம்ம பர்தரா நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இப்ப ஆரம்பிப்போம் எங்க விட்டோம் பிரஜானம் ஓகே சோ நமக்கு வந்து பாரிசேஷ நியாய பிரகாரம் நாம ரெண்டு விஷயம் எடுத்துக்கிறோம் இல்லையா என்ன சொல்றது கதரக என்ன சொல்றதுல ஒன்று எது அப்படின்னு கேட்டோம் ஒன்னும் சூக்ம சரீரமா அல்லது ஆத்ம சைத்தன்யமா பிரஜானமா நான் நாம என்ன பண்ண சூக் டிஸ்மிஸ் பண்ணிட்டோம் ஏ ஒய் சிம்பிள் சிம்பிள் என்ன சிம்பிள் கரணத்துவாத் விகாரித்தடத்துவாத் இதனால அது கிடையாது வெரி சிம்பிள் ரீசன் கர்த்தா கரணம் வந்து கர்த்தா ஒரு நாளும் ஆக முடியாது ஜடமா இருக்கிறது சேதனமா ஆக முடியாது அதனால சூக் சரீரம் கிடையாது ஓகே அப்போ நீ மனசான உனக்கு மனசு இருக்கா அப்படின்னு சொல்ற இல்லையா மனசு இது ஜடம் மாதிரி ஜட வஸ்து அயந்த சேதன என்ன பத்தி மனம் சொல்றீங்க மைண்ட் சேதனம் சேதனம் அதுதான் நான் சூக்ம சரீரமாக நமக்கு சூக்ம சரீரத்தில் அது கிடையாது இப்ப உபனிஷத்து கிக் கொடுத்து பாரிசேஷ நியாய பிரகாரம் இப்ப விட்டு போனது எது இருக்கிறது ஆத்ம சைத்தன்யம் இந்த பிரம்மா பிரம்மாஜி அவர் உள்ள பூந்தாரே தலை அவரை தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகே அதனால இங்க என்ன எடுத்திருக்கிறது சூட்ச சரீரம் ஆத்மா இல்லைன்னா சைத்தன்ய ஆத்மா தான் ஆத்மா சரி ஏன் அது ஏன் அவிகாரத்வாத் அவிகாரத்வாத் மீ இதெல்லாம் விகாரம் முடியாது இது அவிகாரம் அப்ப எப்படிப்பட்டது அது ஆத்ம ஜானம் அப்படின்னா சைத்தன்யம் அப்ப சைத்தன்யம் கான்சியஸ்னா என்ன பட்டக்ஞானம் இது என்னது குட்டக்ஞான கட்டக் ஓகே புஸ்தக ஞானம் மைக் ஞானம் ஏராளமான ஞானம் இருக்கிறது ஓகே ஏராளமான ஞானம் இருக்கிறது இந்த ஞானம் அவேர்னஸ் சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் ஓகே புக்கு விற்பி புக்கு ஞானம் மைக்கு விற்பி மைக் ஞானம் விற்பினா தெரியலையே தாட் எண்ணம் எந்த எண்ணம் இருக்கிறதோ அந்த எண்ணம் ஞானம் சொல்றோம் ஓகே வித்தவுட் விற்பி அந்த ஞானம் வந்து சொல்ல முடியாது இல்லையா இங்க மைக்கு விற்பி ஞானம் எது மூலியமா கிடைக்கிறது நமக்கு பாரு உள்ளர பியூட்டிஃபுல்லா அமைப்பு பாருங்க இல்லையா நாகலிங்கம் பூ இது பேரு அப்போ இந்த பூன்றது நாலெட் ஓகே நாகலிங்க பூ இருக்கிறது அப்புறம் இது இது வந்து வாசனை இல்லாத மல்லி ஓகே இது இது வந்து சும்மா சாதாரணமா வாடிட ஞானம் இதெல்லாம் இருக்கிறது இது ஒரு பூ பேருக்கு தேன் பூ பிரயர் தான் இப்படி இருக்கிறது எல்லாம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கிறது அப்போ அப்ப இது இது பூ சொல்றோம் இது மைக் சொல்றோம் எவ்ரிதிங் ஞானம் ஓகே எவ்ரி திங் ஞானம் இப்ப என்னன்னா இது வந்து நான் மைக்கு பார்க்கிறேன் மைக் ஞானம் மைக் விற்த்தி மைக் ஞானம் பானை பார்க்கிற பான பானை விற்த்தி பானை ஞானம் ஓகே புக்கு பார்க்கிற புக்கு விற்த்தி புக்கு ஞானம் இப்ப ஒண்ணு வந்து மாறாம இருக்கிறது விருத்தி மாறின்றே இருக்கிறது ஞானம் ஞானம் ஞானம் ஞானம் மாறாம இருக்கின்ற பாத்தியம் பண்ணாம இருக்கிறது சத்தியம் என்ன நம்ம எதை ஒன்று நீக்க முடியாததோ அது சத்தியம் ஓகே எனி விற்பிக்கு வந்து மாத்திட்டே இருக்கலாம் அந்த விற்பி கொடுக்குற ஞானத்தை மாற்ற முடியாது அந்த ஞானத்திற்கு பேரு பிரஜானம் பிரஜானம் அப்ப கடக்ஞானம் படக்ஞானம் மனுஷ ஞானம் இதுல இந்த ஞானம் எல்லாம் சொல்றேன் இல்லையா பேரு சவிசேஷம் ஞானம் ஓகே சோ இது வந்து யானை ஞானம் ஓகே இது வந்து குதிர ஞானம் இந்த குதிரன் சொல்ல வராது சில பேருக்கு குரத்தை சொல்லுவாங்க குருத மேல போய் அப்படின்னு சொல்லம் புக்கு என்ன சவிசேஷம் பட் பிரஜானம் நிர்வேஷம் தான் பிரஜானம் நாட் சவிசேஷம் ஓகே அப்ப பிரஜானம் பர்மனண்டா இருக்கிறது பிரஜானம் மாறிண்டே இருக்கிறது சவிசேஷம் வந்து அது வந்து அது கிடையாது அது பிரஜானம் கிடையாது அப்ப கடக் ஞானம் படக் ஞானம் மைக் ஞானம் புக்கு ஞானம்ன்றது சவிசேஷ ஞானம் மாறுதலுக்கு உற்றது மாறுதலா மாறுதல் அடையாதது நிர்விசேஷ ஞானம் என்றது என்ன பியூர் அவேர்னஸ் பியூர் கீவ் வச்சிருக்கீங்க அதுல பியூர் அவேர்னஸ் ஓகே சோ என்ன பியூர் அவேர்னஸ் அப்படின்னா அத வந்து பியூர் அவேர்னஸ் எஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது ஓகே ஆனா வித் மீடியம் மூலியமா அந்த பியூர் அவேர்னஸ் அது இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கலாம் அப்போ சுசுப்தி நமக்கு எப்படி ஆகிறது சுஷுப்தி இருக்க ஆப்ஜெக்ட் விசேஷ ஞானம் இருக்கு இல்லையா ஞானம் அது போயிடுறது அங்க நிர்விசேஷ ஞானம் இருக்கிறது ஏன்னா அங்க ஞானம் மாத்திரம் இருக்கிறது பிளாங்க்னஸ் சொல்றோம் அந்த blankness எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது பிளாங்க்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பேரு நிர்விசேஷம் பியூர் ஞானம் அப்ப நமக்கு வந்து த்ரூ மீடியம் மூலியமாக ஞானம் கிடைக்கும் வித்தவுட் மீடியம் இல்லாம இருக்கிறதுக்கு பேரு பியூர் ஞானம் ஓகே சோ இப்ப வந்து இங்க இருக்கிறது தைரியமா காட்டலாம் சென்ட்ரல் இப்ப கை தான் ஓகே அதனால கை இருக்கு கை தெரியறது எதனால தெரியிறது லைனால தெரியும் ஓகே இந்த லைட் கிடைக்கிறதுனால இந்த கை தெரியாது காரணம் லைட் இதுல ரெண்டு அம்சம் இருக்கு கை மாத்திரம் இல்ல லைட் பிளஸ் கை கரெக்டா அப்போ இந்த கை லைட் அப்ப இதுல என்ன இருக்கிறது அந்த இருக்கு இப்பை எடுத்துட்டேன் கை எடுத்துட்டான் லைட்டும் டிசப்பேர் ஆயிடுமா ஓகே அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் லைட் கையினால பட் அண்டர்ஸ்டாண்டிங் லைட் வித்வுட் ஹேண்ட் சொல்லல வித் வித்வுட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைட் எதனால வித்வுட் ஹேண்ட் அப்ப இந்த மீடியம் இருந்தா என்ன பண்றேன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது அந்த மீடியம் இருந்தா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கு அந்த மீடியம் இல்லைன்னா அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சு சைத்தன்யத்தை பியூர் கான்சியஸ்னஸ் பியூர் பிரஜானத்தை பிரஜ்யான மீன்ஸ் சொன்னாலே நிர்விசேஷம் ஓகே நிர்விசேஷத்தை கண்டுபிடிச்சுக்கலாம் ஓகே சரி இந்த இந்த எது மூலியமா கண்டுபிடிக்க முடியும் துவாரா துவாரி ஓகே அதனால தான் முடியும் இருக்கிறதை பண்ண முடியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் மீடியம் பேரு மீடியம் சொல்றேன் மூலியமா ஒரு நாளும் லைட் அது மீடியம் லைட்ட மாத்திரம் நீ பார்க்க முடியாது என்ன தெரியுது மூலியமா பிரகாசப்படுத்துறது எதுவோ அது நமக்கு நமக்கு ஞானம் கிடைக்கிறது ஓகே அப்போ எவ்ரி தாட்ஸ் இஸ் மீடியம் டு ரெக்கனைஸ்ட் அவேர்னஸ் சொல்ல இல்லையா ஓகே இன்னொரு தடவை சொல்ற மாதிரி எவ்ரி தாட் ஈஸ் எ மீடியம் டு ரெக்ககனைஸ் அவேர்னஸ் ஓகே விச் ஃப்ரீ ஃப்ரம் த மீடியம் ஆஃப் தாட்ஸ் ஓகே சோ அப்போ Thoughtless Awareness Recognize Through Thoughts. Thoughtless சொல்லா என்ன புரிஞ்சுங்க மெதுவா என்னங்க தாட் அப்படி யோசிச்சு பாருங்க தாட் தான் அந்த தாட்லஸ் இருக்க அந்த Through த்ரூ தாட் மூலியமா ரெக்கக்னைஸ் பண்ணலாம் ஓகே அப்போ கையில் உள்ள லைட்ட உணர முடியும்னா கை வந்து நமக்கு ஹெல்ப் பண்றது அப்படினா இதுல என்ன தெரியுது இந்த வந்து மீடியது நமக்கு அப்போ கொடுக்கிறது கிடையாது அது மூலயமா நம்ம அவேர்னஸ் ரெக்கனை பண்ண முடியும் ஓகே அப்ப என்ன சொல்றது மதம் இந்த வேர்டை நம்ம மறக்க கூடாது சொன்ன உடனே ஐத்திரே உபனிஷம் சொல்லும் மதம் சொன்னாபி தவிரும்தித்தம் மதம் இந்த அவேர்னஸ் கான்சியஸ்னஸ் எங்க போய் கண்டுபிடிக்க முடியும் எவ்வரி தாட் கான்சியஸ்னஸ் ஓகே மீடியம் பார் தாட்ஸ் ஓகே கான்சியஸ்னஸ் Through மூலயமா ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் ஓகே அப்ப வந்து நான் Meditation பண்ணா இன்ன என்னமோ வருது அந்த பிரம்மன் தான் வர ஏ என்ன தாட் வருதோ பிளஸ் பிரம்மனோடு வருது பிரம்மன் பிளஸ் தாட் லைட் பிளஸ் மைக் லைட் பிளஸ் புக் without Light எது சொல்ல முடியாது எனி ஆப்ஜெக்ட் வித்வுட் லைக் சொல்ல முடியாது ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது அப்ப வித்தவுட் கான்சியஸ்னஸ் நோ தாட் எந்த தாட்டும் கிடையாது ஓகே கான்சியஸ்னஸ் பிளஸ் தாட் தேர் போர் எனி தாட் மீடியம் தாட் இல்லாம கான்சியஸ் இருக்குமா இருக்குமா இருக்காத இருக்கும் கரெக்ட் கான்சியஸ் இல்லாம தாட் இருக்க முடியுமா இருக்காத முக்தகா எவ்வளவு தெரியாம போயிடும் ஸ்டூடெண்ட் ஓகே ஸ்டூடெண்ட் நேம் ரிவீல்ஸ் சம்திங் அது போல தாட் ரிவீல் சம்திங் அந்த சம்திங் வந்து அவேர்னஸ் அந்த பிரஜானம் அப்படின்னு சொல்ல வருது இந்த உபனிஷத்தை செகண்ட்ல நிறைய விதமான தாட்ஸ் விருத்தி கொடுத்து அந்த விருத்தி மூலயமா பிரஜானத்தை கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றது சரீரத்தை பண்ணி அந்த நிஷேதம் பண்ணின பிறகு இருக்கிறது வந்து ஆத்ம சைத்தன்யம் பிரஜானம் அந்த பிரஜானத்தை எப்படி ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் செகண்ட் மந்திர சொல்றது என்ன செகண்ட் மந்திரா சப்னம் வினம்ேஷா திருதிர்மதிமதி சங்கல் கிர சங்கல்பா கிரசு காமோ வச்ச பிரியமேய அற்புதமா கம்ப்ளீட் பண்றது இந்த உபனிஷத்து பிறகுதா இது இன்னே அறிவு இல்லாம இது ஓடுறதா அதை பிடிக்கிறதா அப்படிலாம் நமக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும் நடுவுல இப்படி இல்ல இப்படி கூட பண்ண முடியும் அதெல்லாம் கொஞ்சம் கவினை ஏன்னா அதுல தாற்பயம் இல்ல அதுக்கு வந்து மூக்கு வந்து ஓடிச்சான் இது வந்து நாக்கு வந்து பிடிச்சுதான் அப்படின்னா இல்ல அதுல ஒன்னும் தாற்பயம் இல்லை அது என்ன வேணா கதை உள்ளதான் இதுதான் சத்தியம் இதுங்க புடி அப்படி சொல்றது கன்க்ளூட் பண்றது உபநிஷத்து ஓகே அந்த மாதிரி என்ன புரிய நாமதே அதுக்கு கிடையாது நாமதே கிடையாது <laughs> சப்ரலி அவர் உணர்வு ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ஒரு உணர்வு இருக்காது செடி குடிக்கிறதுக்கு போய் ஒரு கணாமட திருப்பி உங்க ரெண்டு பேரும் சண்டையில அங்க இது பண்ணா அந்த உங்களுக்கு அந்த உணர்வு தெரியாது உங்களுக்கு அது இப்படி காத்துல ஆடுதல அது சிலிருக்கிறது சிலிருக்கிறது எங்கிட்ட வந்து பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி கத்தரதாது புரியுது அந்த மாதிரி சம்திங் ஒரு உணர்வு இருக்கும் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் சிம்பிள் அவேர்னஸ் உண்டு அந்த சிம்பிள் அவேர்னஸ் நான் என்ற அவேர்னஸ் இருக்கு இல்லையோ அந்த பேசிக் அவேர்னஸ் பேருங் இருக்கு அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கல சம்ஜானம் அப்போ சம்ஜான் உணர்வு இதுவும் ஒரு விற்பி தான உடைய பிரஜானம் அல்ல ஓகே இது ஒரு விற்பி சர்வதக வியாபி சேதன பாவகா இம்ஜானம் சர்வதேக வியாபி சேதன பாவகா இம் ஓகே நெக்ஸ்ட் ஆப்போசிட் இது வந்து லிட்டில் திங் ஒன்னொன்று இருந்து ஆகணும் கம்ப்ளீட்டா இதுக்கு ஆப்போசிட்டா அது எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை அது என்னது ஆக்ஞானம் ஆக்ஞானம்னா சுப்பீரியர் கான்சியஸ்னஸ் ஓகே புரிய எடுத்துப்போம் So சூப்பர் கான்சியஸ் அதுக்கப்புறம் வந்து அன் கான்சியஸ் கான்சியஸ் கான்சியஸ் கான்சியஸ் கான்சியன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பியூர் கான்சியஸ் கான்சியஸ் சொல்றதுனால அதுக்கு பியூர் கான்சியஸ் சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா அதனால கி பல விதமான கீ இருந்தாலும் பியூர் கீன்னு சொல்ல வேண்டியிருக்கிறது இது பியூர் கி அப்படின்னு சொன்ன அப்ப என்ன அர்த்தம் நிறைய கி இல்லைன்னு அர்த்தம் அப்படி ஓகே 14th அப்ப போர்டீன்வர்சரியில நீங்க வந்து சுப்பீரியர் கான்சியஸ் அப்சர்வ் பண்ண முடியும் யாரெல்லாம் க்ளோஸ் சர்க்கிள் இருந்தீங்களோ அவங்களுக்கு முன்கூட்டியே சொல்றாங்க இந்த ஆளை இப்படி பண்ணுவான் இவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க அங்க போய் இப்படி சாமிஜி சொல்றது கரெக்டா பேசுறானு இதுக்கு பேர் சுப்பீரியர் கான்சியஸ் புரிய யாரு வேலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு புரியும் புரியுது அந்த மாதிரி முன்கூட்டிய ஜஜ் பண்றது அவனுடைய மெய் காவலாளி கிட்ட சொல்லிட்டான் வருவான் அவனுடைய சைட் என்ன நெப்போலிய சைட் ஓகே ஒரு சைட் இருக்கு சைட் தெரியல வேலை செய்யற இடம் ஓகே அதனால அங்க போய் அவன் வார டயத்துல இப்ப ஒருத்த சோல்ஜர் வேகமா வந்தான் இப்ப முக்கியமான விஷயம் நான் பேசி ஆகணும் இது வந்து தெரியும் அவர் சொல்லிட்டு படுத்திருக்காரு இதுக்கு இப்படி செய் அப்படின்னு சொல்லிட்டாரு போயிட்டு வா அப்படின்னு பெரிய இதுல அப்ப அந்த எவ்வளவு தூரத்துக்கு அவனுக்கு இது இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற உணர்வுக்கு பேரு அதுக்கு பேரு ஆக்ஞானம் ஓகே இது வந்து மோஸ்ட் லிமிட் அவேர்னஸ் வந்து சம்ஜானம் அதுக்கு எக்ஸ்ட்ரீமா இருக்கிறது ஆக்ஞானம் ஓகே இதுக்கு பேர் சங்கரா ஒரு பேர் கொடுக்கிறார் அவர் பேர் ஈஸ்வர பாவகா ஈஸ்வர ஆ என்றால் ஆ ஞானம் அப்படி அர்த்தம் ஆக்ஞானம் ஆ சமந்தா ஜானம் ஆக்ஞானம் ஈஸ்வர பாவகா அவேர்னஸ் ம் அல்ல ிக் பவர் அல்லது தூரதிருஷ்டி தூரதிருஷ்டினா இதுல தூரதிருஷ்டி நமக்கு இருக்கு லாங் சைட்டு ஷார்ட் சைட் அண்ட் லாங் சைட் ஓ தூரதிருஷ்டியா அப்பா என்ன தூரதிருஷ்டி அதனால இந்த விற்பி இந்த விருத்தியும் சைத்தன்யம் அல்ல என்ன புரியும் அதுக்குதான் இங்க பாயிண்ட் இந்த விருத்தி கூட சைத்தன்யம் இல்ல பிரஜானம் கிடையாது இந்த விறத்தி சுசுப்தியில கிடையாது ஓகே இது ஜாக்கிரதா அவஸ்தல மாத்திரம் தான் இருக்கிறது சுஷுப்தி அவஸ்தில கிடையாது ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு காலத்தில் இல்லாம இருக்கிறது சத்தியம் கிடையாது பிரஜானம் சத்தியம் ஓகே அப்ப விஜ்ஞானம் விஜ்ஞானம் அடிக்கிறது பாருங்க விஜானமும் விருத்தி தான் சத்தியம் கிடையாது கலாதி விசேஷ ஞானம் கலாதி விசேஷ ஞானம் இந்த பேசிக் நாலேஜ் உலகாய் அறிவு எல்லாம் எப்படி எடுத்தது நீ என்ன சப்ஜெக்ட் எடுத்துக்க நான் என்ன சப்ஜெக்ட் இப்ப பசங்க பிளஸ் டூ வந்து இல்லையா இந்த பக்கம் அட்வைஸ் பண்ணுவான் பாரு பிளஸ் பிளஸ் டூவே நம்ம டக்குன்னு இப்படி தோணும் கண்டமே அட்வைஸ் பண்ண பிளஸ் டூ இந்த எடுக்கிறீங்களா அவன் எடுக்க மாட்டானா ஏதோ ஒரு கோர்ஸ் எடுக்கிறான் விட நீ பாட்டு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்த அவன் ஏற்கனவே ஒரு கோர்ஸ் முடிச்சிருப்பான் என்ன கோர்ஸ் முடிச்சிருப்பான் ஒரு மார்க் வாங்கியிருக்கான் அதுக்கேற்ற மாதிரி வரும் அவன் தான் டிசைட் பண்ணி மார்க் எடுத்திருக்கான இல்லையா அதனால அதுதான் கோர்ஸ் அவன் கிளியரா இருக்கான் மார்க் ஏத்த கோர்ஸ் அப்படின்னு இந்த பேரண்ட் மற்றவர்கள் தான் மண்டே போட்டு உடைச்சுட்டு இருப்பாங்க புரியதா அவன் தெளிவா இருப்பான் பசங்க அதனாலதான் என்ஜாய் பண்ண முடியும் புரியடுதா அதனால பிரக் அடுத்தது வந்து பிரஜானம் இந்த பிரஜானம் லோக்கல் பிரஜானம் இது பிரதீபா ஞானம் தார்காலிக பிரதீபா ஓகே அதாவது இது இதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறது ஓகே இது என்னது பிரதீபா ஞானம் என்னது பிரஜானம் லோக்கல் பிரஜானம் இதுக்கு பேர் வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் டக்குன்னு ஓகே மைக் ஆஃபில் மைக் ஆஃபன் சொன்னோம் வந்து அந்த நேரத்தை போச்சு நான் விழுந்துட்டேன் விழுந்தே இல்ல எழுந்துட்டேன் பாத்தீங்களா டக்குன்னு அந்த விஷயத்தையே நெகட்டிவான விஷயத்தையே பாசிட்டிவா பண்ணும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரு அந்த ஞானத்துக்கு பேரு பிரதிபா ஞானம் பிரஜானம் இது வந்து பிரஜானம் பிரம்ம அந்த ஞானம் கிடையாது ஓகே இது லோக்கல் ஞானம் இது ஓகே லோக்கல் நிறைய பேருக்கு இல்லாத ஞானம் சொல்லிக் கொடுத்த மைண்ட்லே தப்பு பண்ணிட்டு இருக்கமே நம்ம மைண்ட் சொல்லு அதனால நெக்ஸ்ட் வந்து மேத்தா மேத்தா மேத்தா இன்டெலிஜெண்ட் அறிவு கூர்மை அறிவு கூர்மைன்றது என்ன இந்த கிரகணம் பண்ணோம் தாரணம் பண்ணோம் அதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணோம் ஓகே இது மூணு சேர்ந்த ஃபேக்கல்டிஸ் பேரு இந்த மேதா சக்தி அப்ப கிரகணம் பண்ணும்போது புல்லா கிரகணம் ஆகணும் உள்ளற போனோம் அதுக்கப்புறம் தாரணம் உள்ள இருக்கணும் தங்கணும் அதுக்கப்புறம் எப்ப நமக்கு வேணுமோ எனக்கு எப்ப வரணுமோ அப்பதான் வராது முடிச்ச பிறகு ஆடாடாடா நம்ம நம்ம ஐடியாலாம் எப்படி இருக்கும்னா கரெக்டா எந்த நேரத்துக்கு வரணுமோ பூந்தி அந்த நேரத்துக்கு வராது ஓகே கரெக்டா மறந்து போயிடும் அந்த நேரத்துக்கு மறந்துடாம பேரு மேதா சக்தி என்ன செய்யணும் அந்த மேதா தட்சிணாமூர்த்தி கிட்ட தான் போகணும் வேற வழி கிடையாது ஓகே அவர் டோட்டல் பவர் ஆஃப் மேதா சக்தி ஓகே அவர் டோட்டல் பவர் ஆஃப் மேதா சக்தி அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கடன் வாங்கிக்கலாம்னு அர்த்தம் நெக்ஸ்ட் திருஷ்டி திருஷ்டினா திருஷ்டி சுத்தி போறதுல இங்க திருஷ்டி பர்செப்ஷன் திருஷ்டிக்கு மீன்ஸ் பர்செப்ஷன் உள்ளுணர்வு இதுவும் கூட ரொம்ப சென்சிட்டிவா இருக்கணும் அப்பதான் இருக்கணும் ஓகே நான் வந்து நான் பாத்ரூம்குள்ள நான் இருந்தேன் அப்படி இருக்கும்போது வெளியில வெளியில ஒருத்தர் அந்த அந்த இன்ட்யூஷன் அது அதுக்கு பேர் இன்ட்யூஷன் அது உள்ளுணர்வு து மா போயிட்டா ட்ஸ் ரொம்ப கஷ்டம் வெரி உலகத்திலே நமக்கு இருக்கணும் இதுக்கு என்ன வேணும் சென்சிட்டிவ் வேணும் நாம அக்கம் பக்கத்துல இருக்கணும் நாம எங்க இருக்கோம் எப்படி இருக்கும் அவ என்ன நினைப்பான் சுத்தி இருக்கோங்களா எப்படி இருக்கும் கொஞ்சமாவது பெருமாள் கிட்ட போட்டுருங்க நாட்டு பிரஜானம் நெக்ஸ்ட் திருத்திகி திருத்திகுதி மன உறுதி கரேஜ் ஓகே அந்த கரேஜ் நமக்கு இதெல்லாம் அந்த கரணத்தில் இருக்கிற விருத்தி நாமதேயம் பிரஜானத்தினுடைய நாமதேயம் ஓகே மதிஹி மதிக சிந்தனையாற்றல் ஓகே மதிஹி மனநம் திங்கிங் பவர் ரிப்பீட்டிங் ரிப்பீட்டிங் திங்கிங் பவர் மதிஹி ஓகே மனிஷா மனுஷா வந்து அதாவது கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் மன தெளிவு நல்ல அறிவு வேண்டும் கிளாரிட்டி நாலேஜ் ஓகே தெளிந்த அறிவு மன தெளிவு கிளாரிட்டி ஐடியா இருக்கணும் இதுல நீங்க இந்த ஏரியாவில் மனுஷாவில் இருக்கிறது நமக்கு இதெல்லாம் சொல்றதெல்லாம் நாமதேயம் நாமதேயம் தான் இதெல்லாம் பிரஜானமா இருந்தா என்ன கட்டி புரியலாம் நாமதேயம் சில பேருக்கு நாமதேயம் இருக்கு நாமதேயம் அப்புறம் இந்த வேவ் வந்து உங்களுக்கு வருத்தம் வரலையா பேசிட்டு இருக்கும் போது நடுநோட அந்த சலச்சலப்பு வருது கவலை துக்கம் அதுக்காக சொன்னேன் வேற ஒண்ணு இல்லை ஓகே அதுவும் வந்து நாமதேயம் நாமதேயம் ஸ்மிருதி மெமரி ஓகே நான் இது முதல் கிளாஸ்ல சொன்ன மெமரி ஸ்டிக் ஒண்ணு போட்டுட்டு வாங்க இங்க ஒரு மெமரி ஸ்டிக் போட வேண்டியிருக்கும் இங்க ஒரு ஹோல் போட்டு மெமரி ஸ்டிக் போடணும் சக்தி அந்த ஞாபக சக்தி வந்து நம்ம பண்ணணும் ஏன்னா நமக்கு பெரிய ஞாபகம் ஒண்ணு வரணும் நான் யாருன்னு மறந்துட்டேன்னா அதை படுத்துறதுக்கு லோக்கல் ஞாபகம்லாம் வரணும் அதனால தான் வந்து பிரமாதா பிரமாதா சொல்லியிருக்கிறது ஞாபகம் வேணும் பாசிட்டிவா சொல்றது உபனிஷத்து ஓகே ஜுதிஹி சாரோ ஸ்மிருதிஹி மெமரி இதெல்லாம் என்னது அந்த கரண விற்பி இது பிரஜானன் நது பிரஜானம் ஓகே சங்கல்பகம் சங்கல்பக வேண்டுதல் நினைத்தல் விஷுவலைஷன் கற்பனை எண்ணுதல் தீர்மானம் அதெல்லாம் சங்கல்பகம் கிரத்துகு கிரத்துகுனா டிட்டர்மினேஷன் இதுவும் தீர்மானம் அப்போ சங்கல்பக அண்டு கிரத்துகுனான ஓகே ஓகே ஒண்ணு வந்து சங்கல்பகன்றது என்றது கிரத்துகுன தீர்மானிக்கிறது அப்படி வேணா கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரெண்ட் பண்ணலாம் ஆனா ரெண்டுமே கிட்டத்தட்ட சங்கல்பக கிரதுகு ரெண்டு கிட்டத்தட்ட ஒண்ணு அதுக்கப்புறம் அசுகா சுசுகா அசுகு அசுகு அசுகுனா என்னன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் சில பேர் எப்பயுமே லைவா இருப்பாங்க உற்சாகமா இருப்பாங்க சில பேர் எப்ப பார்த்தாலும் ஒரு டல்லா இருப்பாங்க அவங்களை பார்க்கும்போது நமக்கு டல்னஸ் வந்துடும் இல்லையா இது எப்படின்னா அசோகுனா வெரி லைவ் எனர்ஜெட்டிக்கா இருப்பா அதாவது மென்டல் அலர்ட்னஸ் பேர் ஓகே மென்டல் அலர்ட்னஸ்க்கு அசோகு அப்படி சொல்லணும் அதாவது இது வந்து சாத்வீக விருத்தி இது சாத்வீக விருத்தி இது அசுகு அப்புறம் விருப்பம் இருக்கிறது அதுக்காக கிட்டத்தட்ட ஒன்னு தான் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபியூ விருத்தி பதினாறு விறத்தி கொடுத்துருக்கா அந்த கரண விருத்தி இதெல்லாம் வந்து என்னன்னா இது அவேர்னஸ் நாமதேயம் பிரஜானத்தினுடைய நாமதேயம் இது சுத்த சைத்தன்யம் கிடையாது ஓகே இந்த சுத்த சைத்தன்யம் சர்வான் ஏவ ஏதானி பிரஜானஸ் நாமதேயானி பவந்தி சர்வான் ஏவ ஏதானி பிரஜான நாமதே ஆல் லிஸ்ட் என்ன இருக்கு பிரம்மன் இது கிடையாது அப்படி சொல்லி இந்த லிஸ்ட் மகா வாக்கியத்தை கொண்டு போய் இந்த பிரஜானம் உள்ள யார் ஜீவாவோ அந்த ஜீவா பரமாத்மா இந்த அலை இல்ல உள்ள தண்ணீர் தான் அந்த சமுத்திரத்தில் இருக்க தண்ணீர் தேர் போர் அலையாகிய தண்ணீராகிய அலை சமுத்திரம் நான் அப்படி சொல்றது ஓகே அதுதான் பிரஜானம் பிரம்மா ஓ ஓகே இது மகாவாக்கியம் அடுத்தது வரப்போறது மகாவாக்கியம் பத்தி ஓகே என்ன மகாவாக்கியத்தை பத்தி வரப்போறது பார்க்கலாம் மூணாவது மந்திரம் ஏஷ பிரம்மா ஏஷ இந்திரஹாம் ஏஷ பிரஜாபதிஹீ येते सर्वे वायु பஞ்சமாபூ பீவ் வாயுராசோதி எண இவாடி அண்டேதாச்சீஜ உபீஜாச்சா அதினா பத்திஸ்தவரேற்றேக்கா பிரதி பிரானம்ம பூர்ணமூர்ணம் பூர்ணா பூர்ணமுதே பூர்ணச பூர்ணமாய பூர்ணேவிஷேரி